தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று சலிப்பில்லாமல் வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் நாம் இந்த பூமியில் பிறப்பது ஒரு தடவை இறப்பது ஒரு தடவை இதற்கு இடைப்பட்ட காலங்கள் உங்களுக்கு சொந்தமானது அதனால் அனைவரும் அன்பாகவும் பாசமாகவும் வாழ பழகை கொள்ளுங்கள் அதாவது பலரை பார்க்கிறேன் செய் இது என்ன வாழ்க்கை என்று சரித்து கொள்கிறார்கள் சார் எப்படி இருக்கீங்க அன்போடு கேட்டால் ஏதோ இருக்கேன் என்று விருக்தியில் பதில் வருகிறது சீக்கிரம் போய் சேர்ந்துட்டால் தேவலாம் என்பார்கள் பலர் இது வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அரிதறிது மானிடப்பிறவி உலகில் மிக உயர்பிறவி மனித பிறவி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது சலிக்காதீர்கள் வாழ்வை சபிக்காதீர்கள் இந்த உலகம் உங்களுக்காக இந்த வாழ்வு உங்களுக்காக இந்த வானம் அதில் இருக்கும் நட்சத்திரம் நிலா எல்லாம் நீங்கள் ரசிக்க அந்த அலைகடல் வீசும் குளிர்தென்றல் எல்லாம் உங்களுக்காக வாழ்ந்து பாருங்கள் வாழ்ந்து ரசியுங்கள் நீங்கள் விரும்பி பிறக்கவில்லை விரும்பினாலும் நீங்கள் இங்கே நிலைத்துவிட முடியாது பிறப்பு நிஜம் கூடவே இறப்பு நிஜம் அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நாள்கள் உங்களுக்கு சொந்தமானது எனவே சலிப்பில்லா மனம் விரிகில்லா மனம் வேண்டும் வாழ்வை ரசிக்கிற மன வேண்டும் வாழ்ந்து பார்க்கும் சந்தோஷம் வேண்டும் சலிப்பு என்பது விரக்தியாகும் விரிகி வேதனை தரும் அதனால் உங்கள் வாழ்வு வளமாகட்டும் மனம் நலமாகட்டும் நாள்கள் மகிழ்வாகட்டும் துயர் வந்தால் தாங்குவோம் ஏற்போம் எதிர்த்து போரிடுவோம் அடித்து விரட்டுவோம் ஜெயிப்போம் மனதில் சளிப்பு என்பது நோய் அதற்கு மருந்து வலிய ஒரு புன்னகையை முகத்தில் வரவழைத்து கொள்ளுங்கள் மகிழ்வாய் எண்ணுங்கள் உங்கள் கவலையை சலிப்பில் பிறடம் வெளியிட வேண்டாம் தேக்கி வைக்க அதை வீட்டு விரட்டுங்கள் வீட்டுக்கு ஒட்டடை அடிப்பது போல மனதில் சலிப்பு என்கிற ஒட்டடை அடித்து மகிழ்ச்சி என்கிற வண்ணம் தீட்டுங்கள் சார் எப்படி இருக்கீங்க நண்பர்கள் ஒப்புக்காக கேட்டாலும் நல்லா இருக்கேன் என சிரிப்போடு சந்தோஷமாக சொல்லுங்கள் கிடைப்பதற்கு இந்த உலகமும் வாழ்வும் உங்களுக்கு மகிழ்வே தரட்டும் எல்லாம் உங்கள் மனதில் அந்த மனம் உங்கள் கையில் இருக்கட்டும் உங்களுக்கு ஏற்ப உங்கள் மனதை மாற்றுங்கள் மனதை ஆளுங்கள் மனதை வசப்படுத்துங்கள் ரிங் மாஸ்டரிடம் சிங்கம் அடங்கி நடப்பது போல் உங்களிடம் உங்கள் மனம் அடங்கும் ரிங் மாசர் நீங்களே கொடிய புலி சிங்கம் பழமிக்க ஏனையை அடக்கும் நம்மால் நம் மனதை அடக்கவா முடியாது முடியும் நிச்சயமாக முடியும் நம்புங்கள் அதாவது நாம் வாழும் காலத்தில் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் என்றும் நம்புவோம் நம்பிக்கையை வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாம் நம்பிக்கையோடு அணுகினால் ஜெயிப்பது நிஜம் நிஜம் நன்றி வணக்கம்